لَن صَنَعُوا الْبِرَّ حَتَّىٰ يُنْفِقُوا مِمَّا يُحِبُّونَ صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من نفس عن مسلم قربة من قرب الدنيا نفّس الله عنه قربة من قرب يوم القيامة ومن يسر على مؤسر يسر الله عليه في الدنيا والآخرة صدق رسول الله اللہ وسلم கண்ணியமிக்க சங்கையான சகோதர்களே பெரிய நண்பர்களே அல்லாஹு சுஹான எங்களை ஒரு புனிதமான மார்க்கத்தில் தீனுல் இஸ்லாத்தில் அவனுடைய சுய விருப்ப பிரகாரம் எங்களை வாழ வைத்திருக்கிறான் நாங்கள் விரும்பி வர இல்லை அவனுடைய விருப்ப பிரகாரம் நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம் இஸ்லாத்தை தேடி படித்து இது ஒரு உண்மையான மார்க்கம் இந்த மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றோனோம் என்று சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்த மக்களுடைய பிரசன்டேஜ் வந்து ரொம்ப குறைவு அது ஸீரோவா இருக்கோம் இருக்கிற மெஜாரிட்டி கிரௌட் சொன்னால் நாங்க போன்ல முஸ்லீமாக பிறந்துட்டோம் நாங்க புறப்புல முஸ்லீமாக இருக்கிறோம் ஆனா தீனு இஸ்லாம் என்றது ஒரு அங்க சம்பூர்ணமான மார்க்கம் அது வெறுமனே சில அக்ஷன்ஸ் அல்ல ஹராம் கட்டிக்கொண்டு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தோம் பசியில் இருந்துட்டோம் இது ஒரு கம்ப்ளீட் நீங்க எந்த ஒரு வாழ்க்கையினுடைய சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதை பத்தி இஸ்லாம் பேசித்தான் சோசியல் லைஃப் பத்தி இஸ்லாம் மிச்சம் பேசிக்குது மீடியாவை பத்தி பேசிக்கிது சைக்காலஜி பத்தி பேசிக்குது மிருகங்கள் கிழக்கம் காட்டுறது இத பத்தி பேசிக்குது மிருகங்கள் கிறக்கம் காட்டுறது அனிமல்ஸ் ஒரு மனிதன் முஸ்லீமாக இருக்கோணும் ஆக்ஷன்ல மட்டுமல்ல அவர் மென்டலி முஸ்லீம் நான் மென்டலி முஸ்லீம் இன்னைக்கு அநேகமாக சொல்லப்போன என்னை மன்னிச்சுக்கோங்கோ எங்க சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் இப்ப இருக்கிற ஸ்கூல் சிலபஸ் இதை படிச்சு முடிச்சா அவங்க மென்டலி முஸ்லீங்களாக இருக்கேலாது மென்டலி அவங்க முஸ்லீங்களாக இருக்கேல அதில் எல்லாம் இருக்கிறது இஸ்லாமத்துக்கு முரணான செயல்கள் முரணான விஷயங்கள் அதில் அப்படி இருக்கு சரி சப்ஜெக்ட் போக பேசுவோம் இஸ்லாம் காட்டி தந்த ஒன்று சோசியல் ஒர்க் எப்பயும் நாங்க கூட்டு வேலைகள்ல பங்கெடுக்கும் கூட்டு வேலைகள் சமூக பணி சுயநலமன்றத்தை இஸ்லாம் பேசினது ரொம்ப குறைவா சுயநலம் இல்லை இஸ்லாத்துல சுயநலம் இஸ்லாத்து இல்ல காத்து யாருக்கு வாஜிபாகம் உண்டா சுயநலவாதிகளுக்குத்தான் காத்து வாஜிபாகம் ஒரு வருஷம் காசு அவங்கள்ட்ட தேங்கி நிக்கணுமே யாரிடத்துல பொதுநலம் இருக்குமோ அவங்கள்ட்ட காசு நிக்காது என்ன செய்யும் காலையில வரும் மாலையில போய்த்திடும் அவங்க எல்லா நேரத்திலையும் அவங்களோட கன்சன்ட்ரேஷன் இருக்கும் நான் என்ன சரி சமூகத்துக்கு செய்யணும் என்னால சமூகம் பெனிஃபிட் என்னால சமூகம் பெனிஃபிட் அடையணும் அந்த மக்களுக்கு எல்லாம் அகமத்து செய்வானா அப்படி ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்ய முஸ்லீம்கள் வண்டிக்கோணம் நண்முஸ்லிம்ல கூடு இருப்பாங்களோ தெரியாது நாங்கள் ரெண்டரை வீதம் பத்தி பேசுறோம் அவங்க பத்து வீதம் பேசுறாங்க நாங்க பேசு இருக்கிற பேலன்ஸ்ல அவங்க பேசுறது இன்கம்ல இன்னைக்கு நாட்டில் உலகத்தில் ஏராளமான வேலைகள் நடக்குது கிட்டத்தில சமீபத்தில் நோன்புக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால இந்தியாவில் ஒரு என்ஜிஓ நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் யூரோப்பியன் கண்ட்ரி சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன் இந்தியாவில் வந்து ஒரு பிளான் போடுறாங்க அந்த பிளான் அட்வைசர் அந்த பிளான் யார் சொன்னா சயன்டிஸ்ட் அபுல் கலாம் இந்தியாவுடைய பிரை மினிஸ்டர் இந்தியாவுடைய பிரசிட் அந்த அந்த பிளான் நோக்கம் உற்பத்தி செய்றாங்க இவ்வளவு நாள் உலகத்தில் இந்த காலில்லாத மக்கள் கால் போடுறாங்க தானே இந்த கால் வந்துட்டு குறைஞ்ச பாரம் 800 கிராம் ஒரு கால் எட்நூறு கிராம் இப்போ ஒரு மெட்டீரியல் கொண்டு வந்து அத விஞ்ஞான பூர்வமாக காலுக்கு பார்க்கிறாங்க அது எவ்வளவு முன்னூத்தி 320 கிராம் அதுல சொல்றாரு பெருநாள் வருகைக்குள்ள ஒரு என்ன சொன்னாக்கு என்ன ஷூ வாங்கணுன்ற பிரச்சனை என்ன பிராண்ட் ஷூ அரிதாஸ் வாங்குறதா நைக் வாங்குறதா பாட்டா வாங்குறதா டிஎஸ்ஏ வாங்குறதா இந்த பிராண்டா எங்களுக்குள்ள எங்களுக்குள்ள பிரச்சனை எங்க நாட்டில் வடக்கில் மட்டும் நோத்துல மட்டும் இருக்கிறாங்க தேர்ட்டி தௌசண்ட் பீப்பிள் கால் இல்லாம இதை நான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈராக் சிரியாவை பத்தி பேசல எங்கட நாட்டை பத்தி பேசுறேன் எங்க நாட்டில் ஒரு ஏரியா நோட் மனிதர்கள் மனிதர்கள் பத்து வயசுக்கு காலில்லாம அந்த புள்ள எழுபது வருஷம் வாழும் என்றால் அறுபது வருஷத்துக்கு காலில்லாம தான் வாழப்போகுது என்னால என்ன செய்யணும் என்னால் என்ன செய்ய வாழ்க்கையில் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சுயநல மன்றத்தை மறந்துடுங்கோய பேர் அவங்களோட மௌத்தோட முடிச்சு அந்த பேர் வாழாது சொல்றேன் எத்தனையோ பேர் வாங்கிட்டாங்க அவங்க பேரு பூமிக்குமே இல்லை பூமிக்குமே இல்லை அவங்களோட பேர் சில மக்கள் பொதுநலம் பேங்க பொது நலம் சொசைட்டிக்கு என்ன செய்யணும் சொசைட்டியை கட்டி எழுப்பணும் இப்ப என்ன சரி அவங்க மவுத்தானாலும் அவங்களோட பேர் வாழுது அவங்களோட பேர் வாழுது அவங்களோட சேவை வாழுது எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க இவ்வளவு தான் தேடி தேடி தேடி தேடி அடுக்கி வச்சாலும் கூட அல்லாஹ் மீது சொல்றேன் உங்களோட மௌத்துக்கு பிறகு வேணுமெண்டாண்ட உங்களோட மவுத்துக்கு பிறகு வேணுமண்டா ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு எங்களை பத்தி பேசுவாங்க அதோட சொல்லுவாங்க இது எங்கடத்தானே இப்போ அவர் பாவிச்சுட்டு எங்களுக்கு தானே வரணும் வாக்கடை யாருக்கு வரும் எங்களுக்கு தானே வரணும் அவரு கொண்டு போகவா அவர் விட்டுட்டு போனா நாங்க தான் நான் சொத்து சொன்ன சட்டிட்டு ரெண்டு நாங்கள் செய்ய இல்லா இந்த முஸ்லீம் போட்டுக்கிட்ட போக முடியாது கோட்ல ஏத்திக்கிறார் கோட்ல ஒரு டேபிள் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க ஒரு லாயர் ரெண்டு லாயருமாறு நன் முஸ்லிம் லாயர் பக்கத்தில் இருக்கிறார் அந்த முஸ்லீம் லாயர் பேசுறது என்ன சொன்னா வார கிழமைக்கு பிறகு இந்த ரெண்டு லாயருக்கும் ஒரு கே சி ரெண்டு லாயரும் வாப்படை மகண்டே லாயர் இது லாயர் வாப்படை மகண்ட இந்த மகன் பேரும் இந்த லாயர்மார் பேசிக் கொள்றாங்க என்ன சொன்ன அந்த நெடுப்போம் இவர் அடுத்த நாள் என்ன சீம்களுடைய பணம் நாசமாக மகண்டர் சொல்றாங்க ஒரு மகன் அல்ல அஞ்சு மகன் அந்த வாப்ப சொன்னார் உங்களுக்கு நான் சத்தியமண்டி சொல்றேன் அந்த வாப்ப சொன்னார் ஒரு கட்டத்துல ஞாபகத்தை வச்சுக்கோங்க இருபத்தி ஏழரா சென்ற வருடத்துக்கு முந்தின பள்ளியில அந்த வாப்ப சொன்ன வந்துட்டுபே பரா பதினஞ்சு மூணு யாசி நோதி அவர் சொன்னாரு நான் மூணு யாசி நோதி நாலுக்கு வந்து இதுதான் இந்த சுயநலன் பெயர் மக்களுடைய உறவுநலன் பெயன்ற மக்களுடைய உறவு அதுக்காக வேண்டி குடும்பத்துக்கு கொடுக்கவானம் பிள்ளைகளுக்கு சொல்ல மார்க்கம் அது மார்க்கம் எப்படி குடும்பத்தை பத்தி நாங்க அக்கறை கவனம் செலுத்துறோமோ இதே போல நாங்கள் பார்க்கணும் மனித சமூகத்தை பத்தியும் கொஞ்சம் கவலைப்படணும் நான் இந்த நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட பதிமூணு வைத்து சக்காத்துக்கு அட்வைசரான் போறவாறு இல்லை பிரச்சனைகள் வந்தா கோல் போட்டு கேட்பாங்க பதிமூணு ஜக்காத் பவுண்டே ஜக்காத் ஒன்றியம் அதாவது வரக்கூடிய கோழி டாலிபோன் அந்த டாலிபோன் எல்லா இடத்திலிருந்து இருக்கிற மக்களுக்கு ஜக்காத்து குடிக்க மக்கள் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்துக்காக கொண்டே செஞ்சுட்டு வராங்க இந்த மீட்டுக் கொள்ள இல்லாத குறுக்கிடுவான் இது மாவன கருத்துறையில இது இது ரத்னப்புறையில அந்த மட்டுமல்ல இது வெள்ள வார்த்தையே மிக்க இப்பாத்துல அறுபத்தஞ்சு அப்ளிகேஷன் வந்து இருக்குது பண்றதுக்கு நகையா ரீகவரி பண்றதுக்கு வானவரிஷமும் அதே பணம் அதே அதே சாமான் மறுவாங்க போகும் போகுது இஸ்லாம் ஒரு ஆர்டர் காட்ட இல்லையா இதுக்கு இஸ்லாம் ஒரு வலிய தர இல்லையா நவமணி பேப்பர்ல வந்து ஒரு கசப்பான் உண்மையை சொல்ல கட்டுக்கோ கசப்பு அந்த உயிருக்கு நாங்கள் பொறுப்புதார்கள் முழு சமூகமும் பொறுப்பு வெளிக்கிற சிறச்சாறையில் பிரிசன் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னால் ஒரு ஷூட்டிங் உள்ள கிளாஸ் நடந்து பெரிய ஒரு சங்கமா நடந்து எத்தனையோ பேர் சகிதாகி முத்தாகித்த கொலை செய்யப்பட்டது முஸ்லீம் சகிதாகப்பட்டார் அவர் ஏன் தெரியுமா பிரிசனுக்கு போனார் போனாரு பத்தி என்ன இருக்க போறதுக்கு போனா கோர்ட்ல ஜட் சொல்லிட்டு தண்டம் செ மனைவி அன்னைக்கு நாள் முழுக்க அலைஞ்சிருக்கிற காசிக்கு நாளைக்கு தான் காசி கட்டும் நாளைக்கு காசு கட்ட போனா மாப்பிள்ளா இருக்கிறார் காசெடுப்படி போய் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ஆறாயிரம் ரூபாய் வெரிசி உள்ளுக்கு போன நாலாயிரம் ரூபாய் வெறிய வளையறா இருக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் அஞ்சு பணம் சண்ட மரியாதையை பாதுகாத்துக் கொண்ட நிலையில எங்கேயாவது பெய்து ஒரு முஸ்லீம் எடுக்கல வசதியுதா வாழ்க்கையில நல்லா ஞாபகோ ஆயிரம் ரூபா பணத்தை கும்பிட்டு வாங்குற சமூக நிப்பிருக்கிறாங்க இது ஒரு பெரிய ஒரு சொத்துக்கிற ஜென எனக்கும் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் ஆயிரம் ரூபான்றதே ஒரு சின்ன காசாய் கே யோசிக்கோ எனக்கு அல்லா தந்திருக்க கூடிய இந்த திறமை இந்த வளம் இதனால் எனக்கு என்ன செய்யணும் பக்கத்துல நீக்கலாங்க பாருங்க ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் கிழக்கு மாகாணத்தில் பவுனிங் எப்படி போகுதுன்னு சொல்லி பவுன ரோவொரு பேங்கும்வுனங்கால் எவ சம்பாதிக்கிறாங்க ஒரு ஸ்டேட் பேங்க் இஸ்லாம் சொல்றாரு ஈஸ்டர் ப்ராவின்ஸ்ல ஒரு பேங்க்ல மேனேஜரா இருக்கக்கூடியவர் அவர் சொல்றாரு நான் ஈஸ்டுக்கு போன சந்தர்ப்பத்தில் பவுனிங்க பத்தி பேசுங்க இஸ்லாமிக் பவுனிங்க பத்தி பேசுங்க அவர் சொல்றாரு எங்களுடைய நாலு பேர் இருக்காங்க இஸ்டாஃபனால பேர் மேனேஜர்ல சக்ரேபேர்னால பேர் நாங்க ஒண்ணுமே இங்க செய்யறது இல்ல மக்கள்கிட்ட பணத்தை எடுப்போம் டாக்குமெண்டேஷன் வொர்க்கெல்லாம் எங்கிறடக்கு கொழும்புல தான்กระทி இப்ப எல்ல சென்ட்ரலைஸ் பண்ணி இங்களுக்கு இங்க செய்யறது குறவே இல்ல மக்கள்கிட்ட காசி டிபாசிட் எடுக்கிறது பಷ್ಟே தான் ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுக்கற வேண்டியது ஆனா நாங்க இங்க செய்யற பிசினஸ் என்ன தெரியுமா பவுனிங் தான் சேரும் பேர் வந்து ஸ்டேட் பேங்க்ட பேரை போட்டுக்கிது அவர் சொல்றாரு சென்ற வருஷத்து மட்டும் இருக்கிறோம் நாலு பேரு தான் கிடைச்ச பெனிபிட் மட்டும் எங்களுக்கு நாற்பது கோடி நாற்பது கோடி போர் மில்லியன் அவர் சொல்றாரு இதுல எயிட்டி பைவ் முஸ்லீம்களுடைய பணம் பள்ளிய சுத்தி பாது இந்த பள்ளிய சுத்தி எத்தனை பவர் சென்டர் சீக்குது பல நிக்குது இடது இருந்துச்சு முந்தி யூனியன் பேங்க் எல்லாத்திலேயும் போட்டு எல்லா பேங்க்லயும் ஒரு நோட்டீஸ் போட்டி ஒரு ஒரு ப்ரோஷன் போட்டி இருபத்தி நாலு கரண்ட்டுக்கு இது மட்டுமல்ல ஒரு சைதி போனா இப்பே சொல்றது எங்கள்கிட்ட விலகி நினைக்கிறது ஒவ்வொரு பள்ளிவாசலையும் எத்தனை பேர் கொழும்பு சிக்ஸ் சேர்ந்தவங்க மறியல் நீக்கிறாங்க அவங்கள பற்றிய முதலாவது கவனம் போகணும் அவரை எங்களுக்கு வெளியறி எங்களுக்கு வெளியறிக்கணும் இதனுடைய ரகசிய கணக்குகள் உங்களுக்கு சொல்லுவேன் அரசாங்கம் பெரும்பான்மை சமூகம் பெரும்பான்மை சமூகத்திலே ஆர்கனைசேஷன் கொண்டு சேர்ந்து சென்ற வருஷம் எத்தனை நன்முஸ்லிம்ஸ் பெரும்பான்மை சமூகத்தை அவங்களுக்கு கட்ட வேண்டிய சின்ன சின்ன காட்சிகளை கட்டி வெளியிடுத்தாங்க ஒரு முஸ்லீம் வெளியவர் பள்ளியை பத்தி பேசல ஒரு பொலிட்டிஷியன் பேசலே பிரசிட் மகாண்டே அவர்தே இவர்தே எத்தனை பேருக்கு அவங்க ரிலீஸ் கொடுக்கிறாங்க அவங்க சொல்றாங்க சமூகத்துடைய பணத்தை நீங்க கட்டுங்க வெள்ளிக்கிழமை விடுவிப்பதற்கும் இத்தனை பேர் அவங்க நல்ல நல்ல லாயர் அவங்க விரும்புறாங்க செலா கழிப்பாங்க அஞ்சு மாடேத்திரோரியில் ஆறு மாடேத்தின துரோகம் செய்ய இல்ல நாட்டு சட்டத்தை கொஞ்சம் மீறிட்டாங்க இன்னும் அதாவது எடுத்துக்கொண்டு தான் இந்த மரம் இந்த பலகையெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றாரு அந்த மணிக்கோட சொல்லி இவர் வெள்ளவத்தை வந்து சேர்றதுக்கு கழனியிலிருந்து இந்த மரமணி தான் சேர்ந்துடலாம் அரமணத்தை அங்க போனா அவரு போன தினத்துக்கு தெரியுமா கஷ்டப்பட்டு அவரு இந்த மரக்கட்டைகளை ஏற்றிக்கொண்டு வந்து ஒரு அவர் கஷ்டத்துக்கு தான் இந்த தொழிலை செய்கிறாரு தந்த பிள்ளைகளுக்கு அவர் அந்த தொழிலை செஞ்சத்தினால மறியலுக்கு போனா அந்த குடும்பம் எப்படி குவிப்ப இந்த குடும்பத்தை பத்தி யாருக்கு இந்த குடும்பத்தை நாங்க எப்போது விசிட் பண்ணிக்கிறோமா வாழ்க்கையில யோசிங்க சோசியல் ஒர்க் என்று வெறுமனை இது மட்டுமல்ல இது மட்டுமல்ல இந்த வெள்ள பிரிச்சு பக்கத்தில் ஒரு என்ன பன்சலைக்கு ஒரு பன்சலை இந்த பன்சலையில நாலு முஸ்லீம் குழந்தைகள் வளர்ந்தாங்க அவர்களுக்கு சொல்றது அநாதைகள் அல்ல ஆதரவற்றோர் ஹாஸ்பிட்டல் உட்மிட் ஆனா அட்மிட் ஆகி புள்ளைய கொண்டி போட்டு வளர்க்காஸ்புல தீர்ப்பாக சேர்ந்தவரோ அந்த மார்க்கத்தினுடைய ஒரு ஆர்கனைசேஷன் ஒப்படைந்தோம் சைல்ட் ஹோம் சைல்ட் ஹோம் சில்ட்ரன் ஹோம் இடமேக்கு ஒப்படைந்தோம் இந்த சில்ட்ரன் ஹோம் நீங்க எடுத்துக்கொண்டா இதில் இருக்கிறத நைன்டி பர்சன்ட் கிறிஸ்டியன் போக நினைச்சாரு கொண்ட பிள்ளைகளுக்கு ஹோம் அடிச்சு கிரௌண்ட் வச்சு அவங்களுக்கு இந்த புள்ள ஒரு நாளும் அங்கிருந்து அவங்களுக்கு சொல் நீங்க ஸ்கூலுக்கு போகும் நீங்க அஞ்சாம் ஆண்டு அர்ப்பணி அனுப்பிடுவோம் திட்டமிட்டு செயல்படுறாங்க குறை சொல்ல செய்ய செய்ய அவங்களாவது செய்வாங்களே குறைஞ்சபட்ச முஸ்லீமாக இல்லத்தையும் கூட மனிதனாக வாழ வச்சுட்டாங்களே எங்களுக்கு அந்த அட்டுமையில கொண்டேச்சு அப்துல் ரஹ்மான் மௌலவி அல்லாவிற்கு ரமத்து எடுத்துக்கொண்டு போய் தங்க வச்சிருக்காங்க நீங்க வாங்க எங்களோட காற்றம் கொண்டே இந்த சில்ட்ரன்ஸ் ஹோம் இலங்கையில ரெண்டு இடத்துல இருக்குது மேல நீதே ஹிஜாக மேல இங்க நடந்து கொண்டிருக்குது நல்லாச்சு நான் சென்ற வருஷம் மோல்டீவுக்கு போய்த்திருந்தேன் அங்க போன சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய கல்ச்சரல் அபியாஸ்ல போய்த்து கல்ச்சரல் அபேர்ஸ் மினிஸ்டர் சந்திச்சேன் என்னுடைய ஒரு கூட்டாளி அதுக்கு பிறகு சிலோனுக்கு வந்து எங்க மதரசா ஹக்கானியாவில் ரெண்டு நாள் தங்கியிருந்து அதுக்கப்புறம் இலங்கையில் இன்னும் பல மதரசாக்கள் பார்த்துட்டு அவர் ரொம்ப வியப்படைஞ்சு போனார் ஆச்சரியப்பட்டு போனார் நான் அவர்த்த கேட்டேன் ஏன் மோல்டீவ்ஸ்ல தாவத்துடைய வேலையை நீங்க தடை செய்வீங்க அங்க அங்க அங்க எந்த ஒரு வந்து வேலை மட்டுமல்லும் என்ன காரணம் டைம் மேகசின்ல ஒரு செலஞ்சு பண்ணிருந்தாங்க டுவெண்டி டுவெண்டில இது அவர் சொல்றாரு பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னால டுவெண்டி டுவெண்டி 20 ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மூணு முஸ்லீம் நாடுகளை நாங்க கிறிஸ்துவ நாடுகளாக மாற்றி விடுவோம் இந்தோனேஷியா இன்றைக்கு வருஷத்தைக்கு பைவ் மில்லியன் பீப்பிள் கன்வெர்ட் ஆகிறாங்க இது நான் சும்மா உங்களுக்கு சொல்ல இல்ல கணக்கு பார்த்து சொல்றாங்க இது இந்தோனேஷியாவுடைய ஒரு பகுதியை உடச்சி அந்த டெரரிஸ்ட் கொடுத்து அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துட்டாங்க அறிவாளிகள் படிச்சவங்க இன்டலக்சுவல் இத கொஞ்சம் படிச்சு பாருங்க இந்தோனேஷியாவுடைய ஒரு பகுதி தான் அவங்களுக்கு சொந்தமான ஐரன் எது சொல்ற இஸ்மோரா எங்களுக்கு சொந்தமானே ரியா அதை பிரிச்சு கொடுத்து அதை பங்கிட்டு கொடுத்து துண்டு போட்டு இல்லை இது கிறிஸ்டின் நாடுகள் கூட பாராட்டினாங்க இப்படிப்பட்ட நான் தயவு செஞ்சு சொல்றேன் பொது நலம் பேருங்கோ இத பத்தி ஒரே மஜ்மால பேசி முடிக்க வெள்ளவத்தை பள்ளி நிர்வாகத்துக்கு எல்லாரும் அமத்து செய்யணும் மாசத்தைக்கு ஒரு முறை நாங்க என்ன சரிய அமைப்புல நாங்க பொது வேலைகளை பத்தி பேசிய நேத்தராவோ மாளிகாவத்தை பயன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்றேன் கால் வந்து தெரியாத நம்பர் பண்ண செஞ்சு அவர் கேட்கிறாரு சரியான ஒரு பிரபலத்தில் இருக்கிற என் வாப்பா என்ன பிராப்ளம் ரத்தம் கொடுக்கணும் சொல்றாங்க ரத்தம் இல்ல ரத்தம் எடுத்துக்கொண்டு வாங்க முஸ்லீம்கள் யாரும் ரத்தம் தாரது இல்ல நீங்க காசி கொடுத்து ரத்தம் வாங்குறீங்க இப்ப காசிக்கும் ரத்தம் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட இருக்கிற ரத்தத்தை நாங்க முஸ்லீம்களுக்கு ரத்தம் எடுத்துவாங்க இது ஏற்கனவே ஜமியத்துள்ளவாவுக்கு பிளட் பேங்க்ல இருந்து வந்த கடிதம் இது உங்களை முஸ்லீம்கள் யாரும் பிளட் டொனேஷன் பண்றாங்க இல்ல எல்லாம் என்ன செய்ய அவங்கள்ட்ட காசை பயன்படுத்தி ரத்தத்தை வாங்க நீங்க காசு கொடுத்து நீங்க கூடாதா சுவகான ஒரு பிரச்சனையா எங்களை பள்ளிகள் எங்களுக்கு சமூகத்தில் செய்ய வேண்டிய விரைவில் வைக்குது ஒரு சகோதரத்தை சொன்னேன் கூட்டாளி நண்பர் அவர் ஜப்பான் இருக்கிறோம் இது வெள்ளவத்த பள்ளியினுடைய ஒரு பகுதி வெள்ளவத்த பள்ளியினுடைய துண்டு இது என்னடா எங்களுக்கு ஒரு மூணு அம்புலன்ஸ் இருக்கும் வருடங்களுக்கு முன்னால நான் ரோஹிணி ரோட்ல இருந்தேன் என் வீட்டுக்கு வந்தா என்னுடைய தாய் ரஹத்துலிஹா வந்து ராவு படுத்த பெண் தாய் காலையில் எலும்பையில் நோய் எாது தூக்கவும் ஒரு வகையான அவளுடைய தூக்கி கொண்டு போய்த்து ஒரு ஹாஸ்பிட்டல் தட்டிலும் அப்ப இவளை ஒக்கும் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் அடிச்சோம் எங்களுக்கு ஒரு அம்புலன்ஸ் வண்டி தாங்கும் ஒரு பேசுறதுக்கு ஒண்ணலா <Nal> அவ சொன்னாரு 10 நிமிடத்தில் அவர் பேச இல்ல அவரு பேச இல்ல எங்களுக்கு வெக்கம் சொல்றதுக்கு ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி தான் பேசினாங்க ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி தான் தெரியுது பேசி முதலாவது சொன்ன வார்த்தை தெரியுமா நாங்க இயேசுநாத பிரார்த்திக்கிறோம் அவங்களோட தாய்க்கு சுகம் கிடைக்க என்ன மெசேஜ் என்ன மெசேஜ் இரண்டாவது சொன்னாங்க எங்க சிஸ்டர்ஸ் இப்ப வருவாங்க அவங்க வந்து கூட்டுக்கிட்டு போவாங்க வெள்ளவத்தில் இருந்து டாக்டர் ஜிசரீஃபுடைய வார்டு எங்க இருக்குது புரல்லேல கொண்டு Just 600 வந்தாங்க எங்களுக்கு அவன் தூக்குவதை தூக்கி நான் என்ன கூடாதா அதுக்குறதுக்குள்ளிக்கு உங்களோட வாகனத்தை பத்தி தாங்களே என்னோட நோயாளி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்கு என்னோட நோயாளி அன்றாடத்துக்கு நாங்க பெரிசா சார்ஜ் பண்ண மாட்டோம் எங்களுக்கு டீசல் அடியுங்கோ எனக்கு டிரைவருக்குரிய குளிய குடும்பம் வேறமான மனிதன் உள்ளவங்க நாங்க மனித நேயம் உள்ளவங்க சுகானம் வாத்தவன்ட கஷ்டத்துல கூதல் காயமாட்டோம் மற்றவனுக்கு உதவி செய்யக்கூடியவங்க தயவு செஞ்சு சொல்றேன் இந்த பீலிங்ஸ் கொண்டு வாங்க இந்த கொண்டு இது ஒரு ஒரு நான் வந்து சொன்னாரு ஏதமன்டா அங்க வரக்கூடியவங்கள யாரும் சரி இருந்தா இதுக்கே கண்ட்ரிபியூட் பண்ண சொல்லி அவர் சொன்னாரு அவங்கள்ட்ட இருக்குது என்ன ப்ரொஜெக்ட் ஈஸ்டர் ப்ராவின்ஸ்ல கிட்டத்தட்ட நான் நினைக்கிற எனக்கு சரியான ஞாபகம் இல்ல ஐநூத்துக்கு மேற்பட்ட சிறார்கள் இருக்கிறாங்க ஒரு ஹத்தனா சேரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொஸ்டாவது யாருக்கும் இருக்குறீங்களா பைனான்ஸ் பண்றதுக்கு அலமதுல அந்த சபையில் முன்னூறு பேர் பேருடைய காசு மக்கள் கொடுத்து கொடுத்தாங்க வாழ்க்கையில் எங்க உள்ளம் எப்பயுமே பணக்கார உள்ளமாய்க்கும் சொல்றது பவர்டி மைண்ட் அல்ல ரிச் மைண்ட் நாங்க ஏழைகள் என்னால் செய்யலாம் நான் தான் செய்யணும் நான் தான் சொன்னாங்க எ ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை கட்டும் எட்டு உலகமும் ஆடுவிப்பை கஷ்டம் சொல்லி உண்மையிலே அதுல முழுந்த முழு இன்னமும் இடுபடியா தான் இந்த நேரத்தில் இந்த உலகத்திலிருந்து ஆறாவது பெரிய பணக்காரன் கிரைசஸ் பயந்து இதுக்கு எலும்பேலா இதோட நாங்க முடிஞ்சு இதோட நடக்காது வாழ்ந்து இதுக்கு பிறகு அவன் விட்டு போன சொத்துக்களை கணக்கெடுத்து பார்த்தா அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மில்லியன் டாலர் செலவழிக்கிறதுக்கு சலி வார இருபத்தஞ்சு வார இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ஆனாலும் தலையில் என்ன மதுரஸாண்டால் வந்திப்பாங்க சின்ன ஒரு வேலையை காசு இருபத்தஞ்ச காசு கேட்டு நடக்கல்ல தெரியுமா சொல்ல வந்து போகல்ல வியாழம் கொஞ்சம் புளக்காய்க்கு மைண்ட்ல வந்து அவர் பாடுற பஞ்சத்தை பார்த்தா இந்த இந்த கொண்டு அங்க போனா அந்த ஊரில் ஒரு சம்பவம் சொன்னாங்க அல்ஹாஜி நலிம் ரஹத்து அங்கு ஒரு பாராட்டு விழா என்ன பாராட்டு விழா இவர் கல்விக்கு செஞ்ச சேவைகள் கல்விக்கு பணிகின்ற ஒரு பாராட்டு விழா உண்மையிலேயே நான் கிட்டத்தில கூட நலிம் ஹாஜியாருடைய ஒரு ஸ்பீச்சை கேட்டேன் அவர் சொல்றாரு எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய தாய்க்கும் வந்த வறுமை அதைப் பத்தி நீங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது வறுமையினுடைய கோட்டுக்கு வாழ்ந்தோம் ஜாமியா எந்த இடத்துக்கு அந்த இடத்துல எங்களுடைய உம்மக்குற தங்கி தங்கி சொன்ன ஒரு குழி அது என்ன செய்வான் சொன்ன தேங்காய் உரிச்சு என்ன என்ன செய்யும் மட்டை இந்த மட்டையை வெடுத்து தட்டி கௌரு சுற்றி தருவான் அதை நான் ஒரு பக்கி அது என்ன போட்ட கொண்டு மட்டையை கொண்டு போட்டு அந்த மட்டை ஊரும் அதை தட்டுறது அதை தட்டி அது தும்பது கௌரு செஞ்சு நிற்பன் அதற்கொண்ட வாழ்ந்தவன் அஞ்சாம் ஆண்டு படித்ததுக்கு பிறகு எனக்கு படிக்கணும் என்று ஆசை இருந்துச்சு ஆனாலும் என்னுடைய கல்வி என்னால் தொடர முடியல வறுமையின் காரணமாக வறுமையின் காரணமாக அல்லாஹ் அந்த பிற்காலத்தையும் அவர் படித்தாம் ஆண்டு தான் ஆன அவருக்கு அவங்களுக்கு அவங்கத்தான் அவருடைய பெரிய ஒரு பாராட்டு விழா அந்த ஊர் மக்களும் உண்மையிலே சென்ஸ் அதாவது உண்மையிலே அவரை பாராட்டத்தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க கூப்பிட்ட உண்மையான நோக்கம் இருக்கு அவரை பாராட்டுறதுக்கு தான் எங்களுக்கு வந்து நான் ஏதாவது தர்மம் செய்வதற்கு அது எனக்கு இந்த ஊர் மக்களுக்கு பெரிய பெரிய இந்த ஊர் மக்களை நான் கேவலப்படுத்தின முழு சொத்தையும் காசி கொடுத்து வாங்குற பணக்காராக்கள் உண்மையிலே இருந்தாங்க என்ன சொன்னாரு என்னையும் ஜாமியாவையும் சொத்தையும் எல்லாத்தையும் காசி கொடுத்து வாங்குற பணக்காராக்கள் உங்களுடைய அப்படிப்பட்ட ஊருக்கு வந்து நான் என்ன சரி செஞ்சேன் அங்க இருக்கிற பணக்காராக்களை என்ன செஞ்ச மாதிரி ஆகிறோம் அதனால நான் தாரத்துக்கு நிலத்தில் அல்லா ராமத் அவர் இப்ப நீக்கிறாரே ஆனா எங்களுடைய ஊருக்கு இன்னும் அவரால் அஞ்சு சதம் கிடைச்சல் இந்த பணம் இந்த பணம் இந்த பணம் இந்த பணம் இது பணம் இந்த பணம் இது பணம் சில அனுபவங்கள் வருஷங்களுக்கு முன்னால நாங்க ஒரு மதுரை ஆரம்பித்தோம் என்னோட ஊரில் உடனே இருக்க ஒரு ஹெவல் மதுர்த்தி ஆரம்பித்தோம் ரெண்டு ரெண்டு சம்பவம் மதரச ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு இருபது பிள்ளைகள் மூணு மாறு வெறுமனே மதுரஸா மட்டுமல்ல சேர்த்து பேலன்ஸ் பண்ணும் அழிப்போம் அதுவும் சேர்ந்து வரணும் என்ற கன்செப்டில தான் மதுரஸா ஆரம்பிச்சிருக்குது இப்ப ஒரு வயசாளி ஒரு நோயாளி பொம்புல யங் ஏஜ் ஆனா கொஞ்சம் நோய் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றாங்க வறுமை கோட்டுக்கு கீழே பகலைக்கு சாப்பிட்டா ராவைக்கு சாப்பிடறதுக்கு டவுட் அடுத்து சாப்பிட்டு தான் யோசிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சகோதரி சந்தித்து என்னால இது கொண்டும் சேர்த்து கேலான்னு சொல்லி போட்டு அவட அபாயா போட்டு காது பிறண்ட கலட்டி கையில கொடுத்துட்டான் என்னோட மதரசாவுடைய பட்டமளிப்பு விழாக்கல்ல நாங்க ஞ்சித்தும் ஐம்பது கிலோ தங்கத்த குழந்தைகளை கையில் தந்தாலும் அந்த இரண்டு காதுப்பு ஈக்குவலாக மாட்டாது ஈக்குவலாக மாட்டாது அல்லாஹ் குரான் சொல்ற பத்தே மக்காவுக்கு முந்தி செலவழிச்சவங்களும் பின்னால் செலவழிச்சவங்களும் செலவழிச்சவங்களும் சந்தர்ப்பம் இருக்கு நல்லதுக்கு பிறகு நானும் இதுல பங்குதாரியாக வந்த முக்கியம் நாங்க சீட் போட்டவங்க எங்க பேரு அடிப்படையானவங்க ஆரம்பத்துள்ளவங்க இந்த சபையில் இருக்கிறாங்க முக்தி எனக்கு என்ன சரி ஒன்று நடந்துட்டா இந்த முழு சொத்து மூணில் ஒன்று இந்த நான் வசியத்தை பண்ணிட்டேன் மூணில்ட்டு போறேன் மக்கள் கொழும்பு உள்ள மக்கள் உணர்வு எங்களுக்கு குறையலாது செய்யக்கூடாது இரண்டாவது வந்தாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேக்கரி ஹாஜர் எங்க ஊரை சேர்ந்தவர்கள் அவர் அவரை மதரச ஒரு சாதாரண மனிதர் பணக்கார மனிதர் அவர் வந்துட்டு அறிஞ்சாலும் வரைக்கும் இந்த மதரசாவுக்கு சமைச்சரே அதை ஏந்த அரசியா தான் நிற்கும் அவர் மவுத்தா பைத்து மதிரா ஆரம்பிச்சு பதிமூணு வருஷ காலத்தில் பதினொரு வருஷம் இருபது பிள்ளைகளுக்கு இருக்க அரிசி ஐம்பது மாணவர்கள் வரும் வரைக்கும் அவரது அரிசி மட்டும்தான் அவருடைய வாயால் அவர் சொன்னாரு இதுல கை வச்சு அதுக்கு பிறகுள்ள மறக்கத்தை நான் தான் தந்தேன் நல்லது நல்லதுக்கு செலவழிங்க ஒரு நாளும் வீணாக்க மாட்டேன் நான் உங்களுக்கு போ ஒரே சந்தர்ப்பத்தில் குடும்பத்தில் யாரெல்லாம் தலாக்கு நடந்து அடுத்த கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் வீடு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஊட்ட வக்குவு செய்ய இருக்கிறாங்க சொல்லி இருக்கிறேன் கண்டியாணி ஒரு பள்ளிக்கு சொந்தமான புதிய ஒரு போர்டு வந்து அவங்களுடைய பேசி அவங்களுக்கு ஒரு கணக்கு கையில காசை கொடுத்து அந்த மூணு பேரையும் வெளியனு ப்ராப்பர்ட்டிய கையில் எடுத்துட்டாங்க ப்ராப்பர்ட்டியை கையில் எடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி டீல செக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் என்னதுக்கு தெரியுமா இந்த பள்ளியில வேலை செய்யற வருமானம் பங்கு கொடுக்கப்பட வேண்டும் இன்னைக்கு அந்த காணியை சரியாக பள்ளி டெவலப் பண்ணினார் அது வேற யாருக்குலாம் இது பள்ளியிட வரோ மேலாது இது பள்ளியில் முன்னைய நாட்கள் எப்படிப்பட்ட தூர சிந்தனையோடு அவங்க சம்பளம் எடுக்கிற சரி அவங்களுக்கு இதுதான் நாங்க கொடுக்கிறேன் சேர்ந்த ஒரு பெரிய மனிதர் தான் நான் அவர் ஒரு பெரிய ஒரு கொடையாளியாக மட்டும் பார்க்கல ஒரு பெரிய ஒரு மகனாக பார்க்கிறேன் ஷுக்னா faruq hajir rahmatullah alayh அவர் மௌத்தாவை ஒரு ஏழு வருஷம் இருக்கும் انا அவர் என்ன செய்தார் சொன்னால் அவருடைய குடும்பமவங்களுக்கு சொல்லிட மாட்டாங்க நான் சொல்லற கேட்டுங்க அவர் என்ன செய்தார் சொன்னால் இந்த கவ மௌத்தாவை 6 வருஷம் ஆனாலும் கூட அவருடைய பேர்ல இந்தக்கு எத்தனையோ মাদ্রাসাக்கல்ல எத்தனையோ ஆஃபன் ஏஜிகல்ல எத்தனையோ பள்ளிகல்ல அவருடைய பேர்ல ரசித் ஒடிக்கப்படுகிறது மர்ஹூம் faruq hajir மர்ஹூம் ஷுக்னா faruq hajir இந்த ஒரு என்னால் சொந்தமில்லை இதுல வார வருமானம் இந்த முறப்பிரகாரம் பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் எங்களுடைய முன்னோர்கள் உதாரணங்களை விட்டுப்பிச்சு இருக்காங்க வக்ஃப்ன்ற ஒரு பாப் இருக்குது பாடம் இருக்குது இமாம் குர்தூபி சொல்றாங்க ரஹமத்துல்லாஹி அலைஹி இன் அபூபக்கர் وعمر و عثمان و علي و عائشة و فاطمة و عمرو بن عاص و زبையர் بن ஜாबिर و زبையர் و جابر وزبير وجابر عليهم الصلاة والسلام وقفو الاوقاف இவங்க எல்லாம் வக்ஃப்ங்கிற ஒரு வாக்கிறாங்க வ ауகாபும் ப மக்கۃ வல் مدينه மர்ஊஃபۃ மஷூரா இமாம் குர்தூபி சொல்றாங்க தஃப்ஸீர் குர்தூபில அவங்க செஞ்ச வக்ஃஃபுகள் அவங்க கொடுத்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் மக்கா மலிதாவில் பிரபல்யமானது அவைகள் அரசாங்கம் வகுப்பு தவறி ப்ராப்பர்ட்டி அது அதுல வரக்கூடிய இன்கம் அரசு கிட்ட தெரிவிக்கப்படுதுன்றது இதே போல வசியம் சரி குறைஞ்சபட்சம் உயிரோட இருக்கக்குள்ள சொத்துக்கள் ஒன்றே கொடுக்கது அல்லாத நபி சொன்னாங்க அல்லது இந்த குறைஞ்ச பச்சம் மௌத்துடைய கட்டத்துல ஐசி ரூமுள்ளுண்டி போவோம் ஐசி ரூமுள்ளுக்கு போகும் வரைக்கும் குடுக்க இந்த சமூகே இந்த பணத்தில் உள்ள முகபத் எவ்வளவு தெரியுமா போனாரு ஐசியூலுக்கு போறது என்னதுக்கு சந்தோஷத்துல போற அவர் நினைச்சார் இதோட முடிச்சு அவர் அங்கே கணக்கு பார்த்து வந்து சொத்துல பன்னெண்டர வீதம் யாரு போகும் அனந்தர சொத்துல பன்னெண்ட வீதம் யாரு போகும் அதுக்காக வேண்டி மனைவி தலாக்க சொன்னார் சொத்து போகக்கூடாது கன்சன்ட்ரேஷன் சொன்னால் மனைவிக்கு பன்னெண்டு சொத்து போனால் குடும்பத்துக்கு போகும் போன வெளியே வந்துட்டாரு மகம்பத்தி ஆசை இது பொல்லாத ஆசை செஞ்சு தந்த சொத்து குடும்பம் பள்ளிக்கு ஒரே சொல் இந்த போர்டு இந்த நாங்கிருந்தால் செய்யிருந்துச்சது ஒன்று சேர்த்தி நாங்க எல்லாம் ஒன்று சேர்த்தி இத இருபத்தஞ்சாம் நோம்புக்கு இருபத்தாறாம் நோம்புக்கு எங்க பள்ளியில் இருந்துராவுடைய கிராமங்களுக்கு ஒரு லொரியல எப்படி எடுத்து போயிட்டு கொடுத்தால் மக்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் இன்னைக்கு என்ன செய்யறது சொன்னா ஒரு கூட்டம் வாங்குறவங்க வாங்கி கொண்டே இருக்கிறாங்க நான் ஒரு கடையில இந்த நோம்புல இந்த நோம்புல எனக்கு இது சிறப்பு சொல்றேன் அஸ்தரத்தில் பட்டிஸ் வாங்குறதுக்கு கொஞ்சம் நிலையாவிட்டது வந்தாரு என்ன காசை கணக்கு பார்த்தீங்கன்னாலும் கேட்டாரு அவர் கணக்கு பார்த்தான அவரே கணக்கெல்லாம் பார்த்துட்டு ஆயிரத்தி மூணு ரூபாய் கொடுத்தாரு கணக்கு பார்த்தா யாரு பார்த்தா அந்த சிக்னல் பிச்சை வாங்குறவரு அவர்த்த கேட்டால் யாரப்பா இல்ல மூணு அவரோட கணெக்ஷன் சொன்னாரு ஒரு மூணு எங்களுக்கு ஒவ்வொரு சிக்னல் லைட் பாருங்க வாங்கிக் கொண்டேதான் இருக்கிறாங்க நான் பள்ளிக்கு போனேன் சுபகு ஒரு கூட்ட கூட்டம் இந்த குறிப்பாக இருக்கூடிய நாடி வார மக்களுக்கு மருந்து கொடுக்கிறது மட்டுமல்ல உங்களுடைய மிகப்பெரிய தொழில் சொன்னால் நோயில் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்போம் நாங்க என்ன சொல்றது என்ன சொல்றேன் இங்கிலீஷ்ல மருந்து செய்வதை விடவும் ஒரு நோய் வந்து நோய் அவத்திரத்தின் நல்ல ஆட்களை கொண்டு வந்து நாங்கள் பெற்றி அவங்களை வச்சு ஒரு பிரசன்டேஷன் இத தான் இந்த பாவிடும் அகம் இப்ப சென்டராகனவராவுடைய ஜட்டமும் பள்ளிவாசல் பள்ளி வாசல்தான் வரக்கூடிய விருந்தாளிகள் ஜமாத்துகள் வருகிறது அந்த ஜமாத்துகளுக்கு சாப்பாடு போட்டு அவங்களோட கம்ஃபர்ட் பாதுகாத்து அவங்களை அரவணைத்து அவங்களை வலியுறுப்பி வச்சதும் பள்ளி வாசலில் அவங்களை சேர்த்ததும் பள்ளியிலே கண்ணியமானவர்களே மிச்சம் பேச வேண்டிய அவசியம் இல்ல இதேண்டா என்ன வசியத்துண்டா என்ன கடைசியாக கடன் கொடுக்கிறது கடன் கடன் சதக்கா கொடுத்தா பத்து மடங்கு நன்மை கிடைச்சும் அவங்களுக்கு நூறு ரூபா ஆயிரம் ரூபாய் நன்மை கிடைச்சும் உங்கள்கிட்ட உத்தரவு வந்து கடன் கேட்கிறாரு அவருக்கு கடன் கொடுத்தா கொடுத்த முதல் திருப்பி கிடைச்சும் சும்மா கொடுக்கறதும் இல்ல குறைஞ்ச பட்சம் ஒரு செக் கொண்டு சரி வாங்கிக்கோங்க அது ஒரு லீகல் டாக்குமெண்ட் அது ஒரு லீகல் டக்குமெண்ட் உங்களுக்கு சொல்லும் இல்ல எனக்கு எடுத்துக்கொண்டு கேட்டா கொடுத்து மருவா என்னோ அப்படின்னு கேட்பாங்க பதினெட்டு மடங்கு சொல்றாங்க அந்த போர்ட்டி எங்க தெரியுமா ஒரு லிக் மது விற்கிறாங்க மேலுக்கு போட்டுக்குது என்ன அது மா இல்ல கதவுமா அல்லா எழுதி பதினெட்டு படங்கு நன்மை என்ன ஜிபிரீல் நன்மை கூட முதல் திருப்பி கிடைக்காது கடன் முதல் திருப்பி கிடைக்கும் கடன் நிச்சயமாக கேட்டு வரக்கூடியவர் அவர்கிட்ட பேங்க் பேலன்ஸ் கேட்டு வருவார் காலையில் இறங்குறா மம்பலப்பட்டி ல ரயில்வே ஒரு வாகனத்துல வேன்ல யாரப்பா காசி வாங்க கூட்டி போற அழகான தொழில் பிடிச்சி பார்த்தா அவனுக்கு என்னது பேங்க் பேலன்ஸ் ஏழு லட்சம் ரூபாய் நீக்கு இந்த வாங்குற சமூகம் வீக்குதே அவங்க எப்பயுமே சொல்லுவாங்க வெளியில் ஒரு கூட்டம் மாசம் வெளியில அப்ப சொன்னாங்க அவருக்கே வேண்டிய அன்றி அவர் உங்கள்கிட்ட கேட்டு வர மாட்டாரு அவர் உங்கள்கிட்ட வாரத்துக்கு ரொம்ப தலை சொறிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வெக்கப்பட்டு தனங்கள்ட்ட வருவாரு அவரு தேவையான கட்டத்தில் வாராரு அவருக்கு செய்த உதவிக்கு அந்த பிரிசில் இருந்த அந்த அந்த பொம்புல வந்து உங்கள்ட்ட அஞ்சூறு கேட்கிறார் கதனாக தாங்க சொல்லி அந்த அஞ்சூறு ரூபாய் இருக்கிறேன் ஒரு உயிர பாதுகாப்பிக்கும் ஒரு உயிர பாதுகாப்பிக்கும் எனவே வாழ்க்கையில ஞாபகம் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் தான் கூட்டி நாங்கள் இயங்கும் அதில் எல்லாமே நடக்கணும் அது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல இந்த வெள்ளவத்தை கொழும்பு சிக்ஸு இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த சகோதராக இருந்தாலும் அவருக்கு எங்களால் என்ன சரி செய்யலும் சேர்ந்து பட்சம் சொல்றேன் அன்புக்குரிய சகோதரளே பாசிட்டிவாகம் பண்ணுங்கோ பாசிட்டிவாகம் யோசிங்கோ எத்தனை விஷயங்களை సాధிக்கணும் எத்தனை விஷயங்களை సాధிக்க இருக்கிறோம் சாதிச்சு கொண்டிருக்க சாதிச்சு கொள்ள சாதிச்சு கொள்ளலாம் இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தாலா அவற்கூரிய சந்தர்ப்பத்தை அமைப்பை எங்களுக்கு காக்கி தருவானாக அல்லாஹ் செய்துக்குரிய துரிசல தருவானாக மனதகரித்த தருவானாக உலமாக்கள் உலமாக்களுடைய செய்தே பொதுமக்கள் பொதுமக்கள் செயின்தே இன்டெலெக்சுவல்ஸ் வாலிபர்கள் என்று சொல்லி எல்லருமாக செயின்தே நான் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் அந்த சமூகத்தை கொண்டே லாபம் கிடைக்கும் அல்லாஹ் சுப்ஹான ஈடுபட்டு எங்களுடைய தாவத்தையும் ஈமானையும் அறிவையும் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொண்ட நிலையில் பொதுப்பணிகள் இருந்து நல்ல வேலை செய்து நல்ல நிலையில மன்னரையை சந்திக்க அல்லா தொபி செய்வான கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் வாப்ப இருந்தார் முப்தி சஃபி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம் பாகிஸ்தானுடைய முஃப்தி முஃப்தி சொல்லி பாகிஸ்தானுடைய சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு முஃப்தி ஷபின் அப்படிப்பட்ட ஒரு முஃப்தி தான் முப்தி அவர் மௌத்தான சந்தர்ப்பத்தில் அவருடைய ஜனாத தூக்கி கபில் வச்சுருக்கு அவருடைய குழந்தைகள் இறங்கினாங்க ஆனா அவங்களுக்கு இறங்குறதுக்கு உடையில் யாரா ஜெனரல் ஜியாவுல் ஹக் ஜெனரல் ஜியாவ் ஷாக்கர் பாகிஸ்தானுடைய குடும்ப மன்ன கோட்டைதே அப்படிப்பட்ட ஒரு முப்தி தான் முஃப்தி ஷாபிசாத்து அவரு தன்னுடைய தசீரிக்குதே தன்னுடைய முகத்திமாவில் ஆச்சரியமான கருத்து எழுதினாரு ஒன்று சொல்றாரு நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ உலகத்தில் இருக்கக்கூடிய தீனுடைய பணிகளை எல்லாம் உங்களால செஞ்சு முடிக்க முடியாது எல்லா பணியையும் உங்களால செஞ்சு முடிக்க முடியாது கடங்கார கடனையும் வீட்டுக்காரன் வீட்டையும் இல்லாமாக்கி நோயாளிக்கு நோய் சோற்றையும் கொடுத்த எல்லத்தையும் உங்களால் செஞ்சு முடிக்க முடியாது அது எப்பயும் நிறுந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் ஒன் நீயத்துவீங்கோ தீனுடைய ஹிதமத்தை செஞ்ச நிலையில நான் இந்த வாழ்க்கையை முடிச்சோம் ஒரு பொது பணி செஞ்ச நிலையில ஒரு நல்ல வேலை செஞ்ச நிலையில எனவே அல்லா சுபான நம் அனைவருக்கும் அந்த ஒரு அந்த ஒரு நிலைப்பாட்டை தந்து அதே தோர்மையில எங்களுடைய முடிவையும் பொது வேலை செய்த நிலையில சமூகத்தை பத்தி கவலைப்பட்ட நிலையில உம்மத்தை உண்மத்துடைய ஆரோக்கியமான வாழ்வுக்காக உழைத்த நிலையில அல்லா சுகைய மரணத்தையும் நான் ஆரம்பித்து வைக்கிறேன் அதை வெள்ளவத்த பள்ளி இருக்கும் ஆனால் பள்ளிக்கோ பள்ளி நிர்வாகத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அது ஒரு செயல்படுவாங்க தகவல்கள் கிடைச்சிக்கொண்டிருக்கும் நல்ல சில வேலை செய்கிறாங்க பாதி ஊடாகவும் உங்களுக்கு தேவையான தருவாங்க உங்களுடைய அபிப்பிராயங்களையும் அழகான முறையில் அழகான முறையில் இதை இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே இதை போனா இன்னும் நல்லா இருக்குமே என்று சொல்லி உங்களுக்கு எங்களுடைய கொண்டு வாங்கி கட்டி எழுப்போம் அல்லா சுகாசலா எங்க எல்லாருடைய முயற்சிகளையும் பொருந்திக்கொள்வான வெளியில வச்சிருக்கிறாங்க பேருகளை மெம்பர்ஷிப் உங்களுக்கு முடியும் இருந்த உங்களுக்கு விருப்பம்ண்டா மொபைல் போன் நம்பர் அப்படியிலிருந்த இமெயில் அட்ரஸ் இவைகளை கொடுத்துட்டு போங்க ஒரு டேட்டா ஒன் செஞ்சு இன்ஷால்லா நாங்கள் பவுனிங் ஆயத்தமாக இருக்கிறோம் a okay. அவசரமா இல்ல அவசரமாக செய்வோம் அதற்குரிய டாக்குமெண்டே அரசாங்க சட்டம் இருக்குது என்னென்ன செய்யணும் என்று அவைகள் எல்லாம் செஞ்சு நாங்க நடக்கும் அந்த சந்தர்ப்பத்தை பவுனிங் எப்படி நடக்கும் எங்க நடக்கும் எவ்வளவுக்கு நடக்கும் அதனுடைய சட்டம் என்ன அதனுடைய லோ இஸ்லாமிக்கல என்ன லோ இந்த நாட்டு சட்டத்தினுடைய லீகல் லோ என்ன என்ற பத்தியெல்லாம் விளங்கப்படுத்தி இன்சா அதனுடைய ஆக்கபூர்வமான உத்தியோகபூர்வமான லான்சும் நடக்கும் ஒரு ஆளுக்கு எப்படி எங்களுக்கு வட்டி இல்லாத ஒரு கடனை கொடுத்து அவரை எப்படி வட்டியை விட்டு வெளியாக்கி நாங்க அவரை பாதுகாக்கணும் என்று சொல்லக்கூடிய அமைப்புல அதுக்குரிய உழைப்பு நடக்குது இப்ப பங்கி கொண்டிருக்கிறது மைத்துசாக்கா வெள்ளவத்த பள்ளி நிர்வாகத்தினால் தலைமைத்துவத்தின் கீழ இயங்கக்கூடிய வைத்து சக்காத் கொடுத்து உதவி செய்யுங்கோ ஜக்காத்தொண்டே சமூகத்துடையோ அல்லா சுபானையும் பொருந்திக்கொள்வான பெருநாளைக்கு முன்னால ஒவ்வொருத்தரும் இந்த வருஷம் சுயமாக உங்களுடைய சுய விருப்பப் பிரகாரம் பொருத்தமான ஆட்களை தேடி உங்களோட ஜக்காத்துவையும் நீங்க என்ன செய்யுங்க பொறுத்த வரையில ஒரு ஒரு சட்டம் இருக்கிறேன் சொன்னால் வீட்டில் வேலை செய்யக்கூடிய காவிரான சேவன் கேளுக்கும் இந்த காற்றுல் பிச்சலா கொடுக்கணும் சொல்லுங்க வேலை செய்யக்கூடிய மாட்டு மதத்தை சார்ந்த பெண் ஒருவர் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கும் இந்த காத்துல் கொடுக்கணும் எப்ப பெருநாள் என்று சொல்லி அறிவிக்கப்படுவதோ பெருநாள் என்று சொல்லி அறிவிக்கப்படுவதோ அதுக்கு முன்னால பிறந்த பிள்ளைக்கும் இந்த காத்துல் கொடுக்கணும் உதாரணமாக ஆறரை அங்கே முக்காலுக்கு பிறந்தாரு அவருக்கு தேவையில்லை காலத்து மௌத்தாயிட்டாரு அவருக்கு என்ன இல்லை ஜக்கா திரு அவருக்கு இல்ல அந்த சூரியன் அந்த சந்த் அதாவது அந்த மூன் சந்திரன் வெளியாக கூடிய யாரு இருந்தாங்களோ அவர்களுக்கு என்ன வேணும் எனவே அதையும் கணக்கு பார்த்து அதில் மூணு கிலோ அரிசி பேரிதலுடைய பக்கத்துக்கு மிக அழகாக இருக்கும் அதனுடைய குறைந்த கணக்கு என்ன ரெண்டும் ரெண்டு கிலோவும் முன்னூறு கிராம் அரிசி வீட்டுல என்ன சாப்பிடுறோமோ அந்த அரசை கொடுக்கணும் எனவே அந்த அமைப்பில் பெருநாள் வரைக்கும் நிற்காம முன்பு கூட்டிப்பேன் பிரச்சனை இல்ல இன்னைக்கி குடுக்கலாம் எப்படி கொடுக்கலமோ அந்த அமைப்பில் குடுத்துக்கொள்ள பாருங்க அல்லாஹ் சுஹான அமல்களையும் பொருந்திக்கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக கபோல்சி கொள்வானாக வரமத்துல்ல We'll be able to fill the forms. Add it to the form of fill. We'll be able to fill the forms.